ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்துன்னுபகிறோம் இந்த ஸ்ராத்தம் விஷயமாக வேதம் ஸ்மிருதிகள் புராணங்கள் இவைகள்லாம் ரொம்ப நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது ஸ்ராத்த தர்மத்தை ஒவ்வொரு தடவையும் வேதம் ஸ்மிருதிகள் புராணங்கள்னு நாம் பிரித்து பிரித்து சொன்னாலும் கூட இதை மூன்றையும் சேர்த்து தான் நாம் பார்க்கணும் வேதம் என்ன சொல்கிறதோ அதையே கொஞ்சம் விரிவாக நமக்கு ஸ்மிருதிகள் காட்டுறது தர்மசாஸ்திரம் காட்டுறது அதையே இன்னும் விரிவாக நமக்கு புராணங்கள் சொல்கிறது ஆகினாலே வேதம் ஸ்மிருதிகள் புராணம் இதை மூன்றையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு முழு வடிவம் கிடைக்கும் எந்த ஒரு கர்மாவுக்கும் அதிலே இந்த ஸ்ராத்தினுடைய விஷயமாக நமக்கு புராணம் ஒரு சரித்திரத்தை நமக்கு சொல்கிறது ரொம்ப முக்கியமான சரித்திரம் இது ருச்சி பிரஜாபதி பூர்வம் நிர்மமோ நிரகங்கிருதி அத்திரஸ்தா அமிதமாயிச்ச சச்சார பிருவீமிமாம் ருச்சிகின்னு ஒரு ரிஷி அவர் சிறு வயசுலேருந்தே வைராக்கியசாலியாக இருக்கார் எதுலேயும் ஈடுபாடு இல்லை என்ன உலகத்தை பார்க்கறதுனால அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை பார்த்தால் அவன் அவன் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் கல்யாணம் ஒரே மன கிளேசம் குழப்பங்கள் வியாதிகள் இதையெல்லாம் பார்த்து அவருக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு எதுலேயும் பிடிக்கலை ஆகையினாலே ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்துட்டுருக்கார் கொஞ்ச நாளில் அவருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கும் பிடிக்கலை அப்படியே இருந்துட்டுருக்கார் தாயார் தகப்பனார் வியோகமாச்சு பிறகு அப்படியே கிளம்பிட்டார் அப்படியே யாத்திரையாக சஞ்சாரம் பண்ணுறது நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலும் அங்கே போகிறது அங்கே நடக்கிற உற்சவங்கள் பூஜைகளில் ஈடுபடுறது அப்படியே இருந்துருக்க அவருக்கு ஒரு நாளைக்கு ராத்திரி படுத்துன்றால் தூக்கம் வரமாட்டேங்கிறது பரண்டு பரண்டு படுத்துக்கிறார் தூக்கம் வரலை அப்படியே முன் ராத்திரி போச்சு பின்ராத்திரியில் ஆழ்ந்த தூக்கம் அந்த தூக்கத்தில் அவருக்கு ஒரு ஸ்வப்னம் யாருன்னா பித்தற்கள் வந்திருக்க அவருடைய பிதற்கள் வந்து அவரை எழுப்புறா வச்சான்னு கூப்பிட்டா குழந்தை அப்படின்னு யாரோ கூப்பிடுறாள்னு பார்த்தால் கூட்டம் கூட்டமாக நிற்கிறா அனக்னிம் அணிகேதந்தம் ஏகாஹார மனாசிரமம் விமுக்த சங்கம் தம் திருஷ்டுவா புரோச்சுஸ்வ பிதரோ அவர் ஒன்றும் செய்ய வேண்டியதை எதுவும் செய்யலை தாடி மீச வச்சுண்டு இதோ வேஷ்டி கட்டின் இருக்கார் ஒருவேளை ஆகாரம் கிடச்சதை இடத்துல தூங்கிறது அப்படியே பழக்கமான வாழ்க்கை பேசுறது அப்படியே போய் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிறவர் அவரை பார்த்துட்டு பித்தர்கள் ரொம்ப வருத்தமாக அவரை பார்த்து கேட்டா என்னப்பா இப்படி இருக்கே நீ இப்படி இருக்கலாமா இப்படி இருக்க அப்படாது நீ எழுந்துரு முதல்ல நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ நீ உனக்குன்னு உள்ள நீ செய்யணும் இன்றைக்கி பேர் இன்னிக்கு ஸ்ராத்த திதி நீ செய்ய வேண்டிய ஸ்ராத்த நாள் இன்றைக்கி ஒன்றுமே செய்யாமல் இப்படி இங்கேயோ வந்து படுத்துட்டுருக்கியே இப்படி இருக்கலாமா நீ எங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டாமா எழுந்துரு நல்ல கன்னிக்கையாக பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் பித்திருக்கு அவர் சொன்னார் பரிகிரகோதி துக்காயா பாப்பாயா அதோகதேஸ்ததா என்ன இப்படி சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் இப்படி சொல்லலாமா எல்லாமே அனித்தியமான விஷயங்கள் நாம் எதில் ஆசை வைக்கணும் அப்படின்னா அனித் நித்தியமான வஸ்துகளை ஆசை வைக்கணும் அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு பணங்காசில் ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு மனைவியின் இடத்திலே ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு புத்திரனிடத்திலே ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாசலில் ஆசை இருக்கும் ஆனால் இந்த வீடு வாசல் ஐஸ்வர்யம் புத்திரன் இவர்கள்லாம் ஒரு நாளைக்கு அழியக்கூடிய வஸ்து அந்த விஷயங்கள்லேயே நாம் ஆசை வச்சால் அது ஒரு நாளைக்கு அழிஞ்ச உடனே நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் மனசுக்கு அடாடா இவ்வளோ தூரம் பிரியம் வச்சு இருந்தோம் இப்படி அழிஞ்சு போயிடுத்து இனி நாம் வாழறதுலேயே அர்த்தம் இல்லை அப்படின்னு மனசு விட்டு போயிடும் நாம் பிறந்திருக்கோம் இந்த அனித்தியமான விஷயங்கள்லேயே ஆசை வைக்கப்படாது ஆனால் நித்தியமான வஸ்துவனிடத்துல நாம் ஆசை வச்சால் என்றைக்கும் நமக்கு கிடைக்கும் ஈஸ்வரன் பகவான் இருக்கார் பகவானிடத்துல நாம் ஆசை வைக்கணும் இந்த பகவானிடத்தில் நாம் ஆசை வச்சால் நம்முடைய ஆயுஷ்காலம் முடியாது கிடைக்கும் அப்போது நமக்கு மன கிளேசமே இருக்காது எப்பொழுதும் நமக்கு ஆசை நிறைவேறின்றே இருக்கும் அதுபோலதானே இந்த கர்மாக்கள்லாம் அனித்தியமான விஷயங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப துக்கமான விஷயம் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணுக்கு வேண்டிய வசதிகளை நாம் செய்து கொடுக்கணும் பணம் காசு அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு இன்னொன்றும் எப்படி போயின்ண்டே இருக்கும் இது எல்லாமே அனித்தியமான விஷயம் துக்கத்தை கொடுக்குறது ஏன் அதில் போய் இறங்குவானே அப்புறம் கஷ்டப்படுவானே இப்போவே எனக்கு நான் சுகமாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் மனக்குழப்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை நிம்மதியாக இருக்கேன் வைராக்கியமும் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது கர்மாக்கள்லாம் எதிர்க்கு சித்தசுத்தே கர்மா சித்த சுத்திக்கு தானே கர்மாக்கள் மன அமைதிக்கு மனசுத்திக்குதான் கர்மா எனக்கு அது நிறைய இருக்குது வைராக்கியமும் நிறைய இருக்குது கர்மாக்கள் பண்ணுறதுனாலே வைராக்கியம் நிறையா வரும் எனக்கு அதுவும் இருக்குது இதே நான் போய் அதில் இறங்கணும் அப்படின்னு பித்திருக்கள்கிட்ட ருச்சி கேட்குறேன் அப்போது பித்திருக்கள் சொன்னால் நீ பேசுறது ரொம்ப வாஸ்தவமான விஷயம் நூறு பர்சன்ட் உண்மையான நீ சொல்கிற ஆனால் நீ அதற்கு அதிகாரி இல்லையே ஏன் நான் அதிகாரி இல்லை நீ சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமோனோ இன்னும் அஸ்திவாரமே தோண்டலை அதற்குள்ளே நான் எட்டாவது மாடியில் நின்றுண்டு எனக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ தூரம்னு நீ அளக்கிறாப்புல இருக்கு நீ உனக்கு அடிப்படையே இல்லையே அப்படி நான் பித்திருக்கள் அனுப்பாத்திய சுதான் தேவான் அசந்தர்பிய பிதம்ஸ்ததா அகிருவாச்ச கதம் மாண்டியம் சொர்க்கும் பிராப்தமிச்சசி நீ செய்ய வேண்டியது எதையுமே செய்யாமல் நீ பெரிய லாபத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுற இந்த மன அமைதி வைராக்கியம் இவைகள்லாம் உனக்கு பூர்வ ஜென்மத்தினால் ஒரு சுகிருத்தினால் உனக்கு கிடச்சிருக்கு ஆனால் அதுவே பா நீ நினைக்கிற பலனுக்கு நீ பகவானை பார்த்துட முடியுமா இதை மாத்திரம் வச்சுண்டு பார்க்க முடியாது ஒன்றும் எந்த கர்மாவும் செய்யாமல் நீ ஒரு பெரிய லாபத்தை அடையணும்னு நீ நினைக்கிற அது சாமானிய விஷயம் இல்லை ஆகினாலே நீ செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகணும் பாடி அப்படின்னா உடனே அவர் மேற்கொண்டு அவர் ருச்சி கேட்கிறார் என்ன கேட்கிறாருங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்